நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம என்னைக்கு செய்ய போறது பச்சை பயிறு சுண்டல் செய்ய பொருட்கள் பச்சை பயிறு ஒரு கப் தேங்காய் துருவல் அரை கப் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் மூணு மிளகாய்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் பெருங்காய்தூள் கால் ஸ்பூன் உப்பு ருசி கேப்ப சிறிதளவு செய்முறை நம்ம வந்து பச்சை பயிரை முதல்ல ஆறு மணி நேரம் ஊற வச்சுடுவோம் அதுக்கப்புறம் தண்ணீராக எடுத்துட்டு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமா ஊற்றி உப்பு கொஞ்சம் மஞ்சப்படி கால் ஸ்பூன் போட்டு மூடி குக்கர் மூடி ஒரு விசில் கொடுத்து எக வச்சு இறக்கிடுவோம் அது சீக்கிரம் ஒரு விசில் கொடுத்தாலே போறோம் இறக்கிட்டு ஸ்டவ் ஆறுட்டோன்னா ஆறு எடுத்துப்போம் ஸ்டவ் பார்த்து வச்சிருவோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சும் கடுகு போட்டலாம் கடுகு பொருந்தும் அஞ்சு மிளகாவை இளி போட்டுருவோம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டுடலாம் பொறிஞ்சதும் இந்த பச்சைப்பயிர் வேக வச்சிருக்கோம் அதை எடுத்து இதில் கொட்டிடுவோம் நல்லா கலந்துட்டு உப்பு ருசிக்கேத்த கலந்து விட்டுடுவோம் கலந்து விட்டுட்டு இந்த தேங்காய் தூருவல் இருக்கு அதை எடுத்து மேலே தூவிட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பச்சைப்பயிர் சுண்டல் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்